வணக்கம் நச்சினையின் ஆயிரத்து நானூற்று பதினேழாவது செய்திச்சேவை ஏப்ரல் ஒன்பது இரண்டாயிரத்தி பங்குனி மாதம் ஆறாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்று நாளிடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் மயிலாடுதுறை காயத்ரி தமிழகச் செய்திகள் சேலம் சென்னை இடையிலான எட்டு வழிச்சாலை திட்டத்திற்கான ஆணையை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்ததை அடுத்து சேலம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பசுமை வழி விரைவு திட்டத்தினால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினா் விவகாரம் முதலமைச்சரும் ஸ்டாலினும் தனிநபர் தாக்குதலில் ஈடுபட வேண்டாம் என்று உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது கோவில் வளாகங்களில் உள்ள கடைகள் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் விவகாரத்தில் தமிழக அரசு பிறப்பித்த உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது திருவண்ணாமலையில் பிரபல ஜெயின் என்பவரின் வீடு மற்றும் கடையில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமியின் ஊட்டி பிரச்சாரத்தின்போது எல்லநெள்ளி அருகே முதல்வர் காரை பின்தொடர்ந்து வந்த காரை சோதனை செய்ததில் உரிய ஆவணங்களின்றி ரூபாய் 17 லட்சம் பணம் பரிமுதல் செய்யப்பட்டது வெப்ப சலனத்தால் தமிழகம் புதுச்சேரியில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவிம்ஸ் மைய பேராசிரிய கூடுதல் பேராசிரியர் உதவி பேராசிரியர் இணை பேராசிரியர் போன்ற பணியிடங்களை நிரப்ப அறிவிப்பு வெளியாகியுள்ளது அணு மின் நிறுவனத்தில் அதிகாரி பணிக்கு இருநூறு பேர் தேர்வு செய்யப்படுகின்ற இதற்கான விண்ணப்பங்கள் ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி கடைசி நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்திய செய்திகள் இரண்டாயிர நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் அரசியல் கட்சிகள் தீவிரமாக இறங்கியுள்ளன தொலைக்காட்சிகளிலும் விளம்பரங்கள் வெளியாகி வருகிறது பிரதமர் மோடியின் பயோபிக் படத்தை தேர்தல் நேரத்தில் வெளியிடக்கூடாது என தேர்தல் ஆணையத்திடம் எதிர்க்கட்சிகள் முறையிட்டுள்ளன எஃப் விமானத்தை பாகிஸ்தான் இழந்ததற்கான உறுதியான ஆதாரங்களை இந்திய விமானப்படை வெளியிட்டுள்ளது மக்களவைத் தேர்தலையொட்டி நாடு முழுவதும் இதுவரை ரூபாய் ஆயிரத்து ஐந்து கோடி மதிப்புள்ள பணம் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன இஸ்லாமியர்கள் பாரபட்சத்துடன் காட்டப்படுகின்றனர் என்ற ஹிந்தி பத்திரிகைகள் மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது பாஜக தேர்தல் அறிக்கையின்படி தேசிய நெடுஞ்சாலையை இருமடங்காக்கும் திட்டத்தை கண்டிப்பாக நிறைவேற்றுவோம் என நிர்மலா சீதாராமன் உறுதியளித்துள்ளார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கான இந்தியாவின் சிறந்த பொறியியல் கல்லூரிகள் என்ற தலைப்பில் வெளியிடப்பட்டுள்ள அந்த தரவரிசை பட்டியலில் சென்னை கிண்டியில் உள்ள ஐ ஆன இந்திய தொழில்நுட்ப கழகம் அகில இந்திய அளவில் முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளது தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்ட பத்திரிகையாளர் கிஷோர் சந்திராவை விடுவிக்க மணிப்பூர் ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது டிக்டாக் செயலி குறித்த உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிரான மனுவை விசாரிப்பதாக உச்சநீதிமன்றம் ஒப்புதல் தெரிவித்துள்ளது ஹெலிகாப்டர் ஊழல் வழக்கு மோகன் குப்தா நீதிமன்ற காவல் வருகின்ற இருபதாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது கூடுதலாக வாக்கு ஒப்புகை சரிபார்ப்பு இயந்திரங்கள் அமைக்கிறது சுப்ரீம் கோா்ட் உத்தரவு பிறப்பித்துள்ளது அயல்நாட்டுச் செய்திகள் பயங்கரவாதிகள் மீது ஈவிரக்கம் காட்டாமல் நடவடிக்கை எடுக்குமாறு அந்நாட்டின் ராணுவம் மற்றும் போலீசார் ஆகியோரை கொண்ட படைகளுக்கு அதிபர் அஷ்ரப் ஹானி உத்தரவிட்டுள்ளார் ஆப்கானிஸ்தானில் அரசு படைகளுடன் ஐந்து நாட்களாக தொடர்ந்து வரும் மோதலில் இதுவரை தொன்னூற்று பயங்கரவாதிகள் பலியாகியுள்ளனர் அமெரிக்கா மெக்ஸிகோ எல்லைப் பகுதியை கடந்து செல்லும் மெக்சிகோ நாட்டினரின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதை தொடர்ந்து அமெரிக்காவின் உள்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் கிறிஸ்ட் ஜென் நில்சன் பதவி விலகியிருக்கிறார் இந்தியா கூடிய விரைவில் பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்த நடத்தவிருப்பதாக நம்பகமான தகவல் கிடைத்துள்ளதாக பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஷா மெஹ்முத் குரேஷி தெரிவித்துள்ளார் நாடு கடக்குவதை எதிர்த்து தொழிலதிபர் விஜய் மலையா தாக்கல் செய்த மனுவை லண்டன் நீதிமன்றம் நிராகரித்தது ஆப்கானிஸ்தான் படைகள் ஐந்தாவது நாளாக தலிபான்களுடன் கடும் சண்டையில் ஈடுபட்டுள்ளன வணிகச்செய்திகள் பிரிவினையின்போது பாகிஸ்தானுக்கு குடிபெயர்ந்தவர்கள் வைத்திருந்த விப்ரோம் பங்குகளை மத்தி அரசு விற்று ஆயிரத்து நூறு கோடி ரூபாய் லாபம் பார்த்துள்ளது வாராகடன் வைத்துள்ள நிறுவனங்கள் மீது எடுக்கப்படும் திவால் நடைமுறைகள் மீதான உச்சநீதிமன்றம் தீர்ப்பானது கடன் நிறுவனங்களின் உரிமையை பாதிக்காது என்று திவால் நடைமுறை ஆணையத் தலைவர் எம் எஸ் சாஹூ கூறியுள்ளாா் செய்திகள் நாங்கள் தோற்றாலும் பயப்பட வேண்டிய அவசியம் இதுவரை இல்லை என்று ராஜஸ்தான் கேப்டன் ரஹானி கருத்துவித்துள்ளார் மும்பை அணிக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கும் என்ன வித்தியாசம் என்பது குறித்து ஹர்பஜன் சிங் கருத்து தெரிவித்துள்ளார் ஐ தொடரில் இதுவரை ஐம்பத்தி ஏழு விளாசி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் முதலிடத்தில் பிடித்துள்ளது தென்னாப்பிரிக்கா மகளிர் கிரிக்கெட் அணி வீராங்கனை இருபத்தி வயதான எல்ரைசா தயனிசன் போரி தனது குழந்தையுடன் கார் விபத்தில் உயிரிழந்தார் வரவிருக்கும் உலக கோப்பைக்காக இப்போதே கோலிக்கு ஒய்வு கொடுக்க வேண்டும் என்று முன்னாள் கிரிக்கெட் வீரர் மைக்கேல் வாகன் தெரிவித்துள்ளாா் திரைச்செய்திகள்ாஸ் நடிப்பில் உருவாகி வரும் திரைப்படம் ஜப்பானிய மொழியில் டப்பிங் செய்யப்பட்டு வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அர்ஜுன் ரெட்டி படத்தின் தமிழ் ரீமேக் ஆதித்ய வர்மா ஜூலை மாதம் வெளியாகும் என தயாரிப்பு தரப்பு அறிவித்துள்ளது இந்தியாவுக்கு பயணப்பட்டது தனக்குள் தன்னை பற்றிய புதிய புரிதலை தட்டி எழுப்பியுள்ளது என நடிகர் வில் ஸ்மித் பதிவிட்டுள்ளார் இத்துடன் நற்றினையின் செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்